நாட்டினை நேர்களுக்கு வணக்கம் தினமுறை துளிக்காக சென்னையிலிருந்து உங்கள் அன்பு அலமேலு கோடைக்காலத்தில் பயன்படுத்தக்கூடிய குளியல் தைலம் எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க சோற்றுக்கட்டாயோட சோறு மாதிரி இருக்கு இல்லையா உள் எடுத்து தண்ணி விடாம அரைச்சு தேங்கண்ணெயில கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஸ்டவ் வேலை வச்சு நல்லா கொதிக்க விடணும் தைல பதத்துக்கு அதை கொதிக்க விடணும் சிம்லேயே வச்சு கொதிக்க விடணும் நல்ல தையில பதத்துக்கு கொதிச்சு வந்த உடனே சீரகத்தூள் சரி இது கலந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இந்த தைலத்தை ஆரியினதும் அடிக்கட்டி எடுத்து வச்சுக்கிட்டு வாரம் இருமுறையாவது தலையில நல்லா தேய்ச்சி தலை முதல் பாதம் வரை நல்லா தேய்ச்சி உளிச்சு வந்தோனாலே நமக்கு வந்து தலையில உள்ள பொடுகு நீங்கிடும் தலைமுடிக்கு பலத்தை கொடுக்கக்கூடியது நம்ம உடல் முழுக்க பூசி குளிக்கிறதுனால மீனில எங்க தோல் நோய் இருந்தாலும் அதை போக்கக்கூடியது வியர்வை நாற்றத்தையும் போக்கக்கூடியது என்ன ஏர்களே உங்களுக்கு இந்த துளி பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ட்ரை பண்ணி பாருங்க உறவுகளே மீண்டும் சந்திப்போம்